தொடர்ந்து சிந்திக்கும் இறைவன் திருவர்களும் நம்முடைய தலை சுவாமியாளர்கள் செயலர்கள் ஆகிய இவர்களுடைய அந்த ஆசையும் முன்னிற்க நடந்து கொண்டு வருகிறது இந்த நாளில் ஏழாவது பழிவாக வெள்ளையானி சாபந்திருத்த வரலாற்றை சொல்ல வேண்டும் இந்த நாளிலே முன்னே நமக்கு இறைவணக்கம் பாடிய ஐயாவர்களை நினைவுகூர்ந்தும் ஓடி வார்த்தை சொல்ல வேண்டியிருக்கிறது அந்த பாடல் நம்முடைய நாவகரசர் பெருமானுடைய பாடல் கருவாய்க்கடந்து உன் கடலையே நினையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்து உன் நாமும் பயிர்ந்தேன் உனது பொடிய சிவாய நமம் என்று திருந்தேன் தருவாய் சிவகதினி பாதிரி புரிவரணி என்ற ஒரு பாடல் ஒன்றுக்காக நான் அதை கொடுக்கிறேன் அது எல்லாரும் மருத்துவமனை வேலூர்லாம் மருத்துவமனை இருக்கிறது நினைத்துக் கொண்டு வருகிறேன் ஸ்ரீநாத சுவாமிகள் இருக்க இந்த உயிரானது தாய் வயிற்றிலே கருவாய்க்கிடந்து ஓரளவு உணர்ச்சி பெற்ற பிறகு நினைப்பதெல்லாம் இந்த பிறவாமி இணைந்து ஒன்று இருக்குமா அவை தாய் வயிற்றில் இருக்கிற வரைக்கும் அந்த கருவு நல்ல சிந்தனையோடு தான் இருக்கு இந்த பத்தாவது மா இந்த நில உலகத்தில் மீண்டு வருகின்ற பொழுதுதான் இந்த உலகிற சூழல் என்று ஞானிகள் கருதுகிறார்கள் ஆகவே தாய் வீட்டில் இருந்த உணர்ச்சி வந்த பொழுது அந்த கருவெல்லாம் இருக்கிறது என்றும் அது உருப்பெற்று பத்தாவது திங்களில் தாய் வீட்டிலிருந்து வெளியில் வந்த பிறகுதான் அதற்கு வருகிறது என்றும் கூறுகிறார்கள் இதை இக்கால விஞ்ஞானம் ஒத்துக்கொள்வதோ இல்லையோ என்ன ஆதரவு தான் இவர் சொன்னார்கள் கருவாய்கிட கடலே நினையும் கருத்துடையேன் பெருமானி தாய் வீட்டில் இருக்கின்ற பொழுது கருவாய் இருந்த பொழுது உடைய திருவடியே நினைத்துக் கொண்டிருந்தேன் பிறகு வந்து போனாருடைய பையனாக வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் இருந்தேன் அப்புறம் தான் சமண சமயம் மீண்டும் வந்து இப்படி உருவாய் தெரிந்து உன் உண்டன் நாமம் பயின்றேன் இதெல்லாம் நான் செய்ய போனேன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு இல்ல உனது அருளால் இதுதான் முன்ன கொண்டாடணும் உனது அருளால் கருவாய்க் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையேன் உனது அருளால் உருவாய்த்திந்து உன் தன் நாமும் பயின்றேன் எனக்கு எதுவும் தெரியாது உன் அருளிருந்து செய்தது அவன் அருளாலே அவன் வணங்கி என்பதனாலே அப்படி நான் கருவில் இருக்கின்ற பொழுதும் உன் அருளிருந்து செய்தது நான் என்று உருவாக வந்த பிறகு உன்னை அருள் வந்து செய்தது அதனால் இப்பொழுதும் திருவாய் பொலிய சிவாய நமந்து நீரணிந்தேன் ரெண்டே ரெண்டு இங்க சொல்லிருங்க ஆண்டவனை அறையணும்னா ஒன்னு அருமையாக திருநீரணிதல் என்னொன்று வாய்ப்புலிய திருவிந்தளத்தை உரிமையோடும் பெருமிதத்தோடும் கேட்டுக் கொண்டார்கள் இந்த ஒன்றை நினைவு கொள்ள வேண்டும் என்னென்ன கருவில் இருக்கின்ற பொழுது அந்த ஒளிச்சி வந்த வந்த பொழுது தாய் வீட்டில் இருக்கின்ற பொழுது நம்ம நாம் எல்லாம் நல்ல செயல் இணைந்திருந்தோம் மீண்டும் இந்த உலகத்தில் பிறந்த பிறகுதான் இந்த ஒலிகைச் சொல்லம் என்ற ஒரு மன உணர்வை கால அறிவியல் உலகம் எப்படி ஏற்கிறது என்பதை பற்றி தெரிந்து எனக்கு அடுத்த திங்கள் சொன்னால் மிகுந்த மகிழ்வோடு நான் ஏற்றுக்கொள்வேன் அதற்காக இந்த விண்ணப்பத்தை நான் செய்ய முற்படுகிறேன் ஸ்வீயான சுவாமிகளை பற்றி எழுதினார்கள் அருமையாக வேண்டுகால் வேண்டும் பிறவாமி மற்றது வேண்டாமி வேண்ட வரும் என்ற ஒரு அருமையான திருக்குறளை அதுக்கு விரிவுள்ளது என்ற பொழுது சோமியேஸ்வரர் முதுமூடி என்பான் ஒன்னு பாண்டார் முன்னிரண்டு அடி வரலாறு பின் இரண்டு அடி திருக்குறளாக வைத்து ஒரு நூத்தி முப்பத்தி மூணு பாடல் செய்திருக்க அப்படி செய்கின்ற பொழுது இந்த வேண்டுகால் வேண்டும் பரவாமி என்ற திருக்குறளை வைத்துக் கொண்டு வரலாறு எழுதாமல் கருத்து எழுதினர் கருத்தாக விளக்கினர் என்ன கேட்ட தாய் கருவில் வாழ்குளவி தாமெல்லாம் வேண்டுவது தூய பிறவாமை ஒன்றே சோமேசா ஒவ்வொரு பாடலையும் சோமேசான் அந்த முன்னிலைப்படுத்தியிருப்பார் அதான் சோமேசன்பான் பேரு இந்த தாய் கருவில வாழ்கின்ற பொழுதெல்லாம் நாம் பிறக்க வேண்டாம் இனி பிறக்க வேண்டாம் என்று வேண்டுகிறது சோமேசா அதனால் வேண்டுகால் வேண்டும் பிறவாமி மற்றது வேண்டாமை வேண்டவர் என்று பண்ணார் அப்ப தாய் கருவில் இருக்கின்ற பொழுது அது சிவந்த நல்ல உணர்வோடு இருக்கிறது என்ற ஒரு கருத்தை அவரும் அண்மை காலத்தில் வாழ்ந்த பெரிய சுமயான அவரும் சொல்கிறார் இவை என்ன கூறியது என்பதை நினைவு கூர் முகமாக ஐயாவர்கள் வணக்கம் தெரிவித்து அந்த திருப்பாடை நினைவு அடுத்து வரவேற்பு பெரியவர்கள் பல சிந்தனை செய்தார்கள் கல்லூரியை பற்றி எல்லாம் சொன்னார்கள் நாங்கள் ஒரு நாற்பது நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் எல்லாம் வருகின்ற பொழுதும் சொன்ன செய்திகளை எல்லாம் கேட்கின்ற பொழுது அது ஒரு நீண்ட ஒரு கருத்தரங்கை அமைத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுகிறது என்றாலும் சரியான மக்களுக்கு மட்டும் ஆரவு இல்லை உயிரினங்களுக்கும் கூட அருகே நிலைமையில் அந்த இன்று சில உயிரினங்கள் அது மாதிரி இருக்கிறது மார்பிலே குறிக்கிறது என்று அது போல சில உயிரினங்களுக்கு ஆறறிவு இருக்கிறது அது போல அப்படியே தெரிய போடுங்க சில மக்களுக்கு ஆரடிவு இல்லாமல் ஐயறிவு இருக்குது என்ன பண்றது பிறந்துட்டா மனுஷனா என் பிறந்தாய் மகனே அப்படின்னு கேட்கிறான் என்ன அர்த்தம் எனக்கும் அல்ல உனக்கும் இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து மாறடிக்கிறவன் அர்த்தம் இல்லை எனவே பிற உயிரினங்களுக்கு ஆரவு இருப்பது போல அருகில் நிலைமையில் மனிதனாய் பிறந்தவர்களுக்கும் சில மீன்கள் ஆரறிவு இல்லாமலும் இருக்கிறது இது சும்மா அருகில் நிலைமையில ஆனா பொதுநிலை ஆரறிவு உடையவன் மனிதன் ஐந்தறிவு மற்ற நாள் உடையது ஏனைய உயிரினங்கள் அது பொதுநிலை அது உண்மையை தொழுகாப்பியம் சொல்லிச்சு தொழுகாப்பியம் சொல்லிட்டு மக்கள் தாமே ஆரரி உயிரே அப்படின்னா என்பது மக்கள் மற்ற பறவையின கூட சில உயிரினங்கள் பாட்டார் ஒரு கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு தொழுகாப்பியெல்லாம் வந்தது ஒரு ஐந்தாறு பேராசிரியர் மக்கள் ஏனையுள்ளே எங்களுக்கு விளங்கலையே இல்ல வாப்பா யானை யானை குரங்கு கிளி முதலியன என்று அவனுக்கு இருந்தான் பன்னிரெண்டாம் ஒரு இது அப்போ ஆர்டர் ஆரவுடைய உயிரினங்கள்ல எது இருக்கலாம் யானை இருக்கலாம் கிளி குரங்கு இருந்து பிறந்த போட்டுட்டோம் வச்சுட்டோம் இப்படி ஆகவே என்ன தெரிகிறது என்றால் இந்த ஆரறிவு என்பது மனித இனத்துக்கு சில உயிரினங்களுக்கு அந்த எல்லா உயிரினங்களும் எல்லா யானைக்கும் இல்லை காட்டு இருக்குதா கிடையாது மதம் முடிச்ச இருக்கல யானைகளில் சில குரங்குகளில் சில அதுபோல பறவைகளில் சில இணையவற்றில் சில இருக்க வேண்டும் ஆதலால் தான் புழுவாய்ப்பிரைக்க புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் தரல் வேண்டும் எந்த பிறவியா என்ன சுவாமி ரொம்ப சாதாரண பிறவி அது புழுங்கிறது ரொம்ப இழிந்த பிறவி அல்ல அது எதனால இழிவுன்னு கேட்டீங்கன்னா எலும்பு புழு என்பதில் அதனை வெயில் போல காயினி அன்பில் எலும்பு இல்லாது புண்ணியா உன்னத்தை வடுவாதிருக்க வரம் தரல் வேண்டும் என்று பேசவே ஆரவு என்பது ஏனைய உயர்மங்களுக்கும் அருகே நிலைமையில் அவப்பொழுது இருக்கின்றன அந்த வகையில் தான் வெள்ளை யானை ஆராய்ச்சி சாபம் நீக்க பெற்றது எனவே எல்லா யானைகளும் விடுதலை பெறவும் நாம் நினைவு கொண்டால் நல்லது என்பதற்காக காசி கலைக்கிறோம் காசி ரொம்ப சிறப்பான இடம் திருப்பனந்தாளுக்கு திருப்பனந்தாள் மடத்துக்கு காசி மடம் பேர் என குரல் சுவாமிகள் காசியிலிருந்து வீடு அவரை குருவாக வைத்து நான்காவது மூர்த்திகள் மெதுவாக தருமயாதீனம் வந்து குருமூர்த்தியை வணங்கி குருநாதா நீங்க தருமபுரத்தில் இருக்கீங்க நாங்க காசியில போயிருந்தா குருநாதன் அடிக்கடி வணங்க முடியலையேன்னு சொன்னாங்க என்னப்பா வேணும்னர் நான் இங்கேயே குருநாதனோட இருக்கேன் வேண்டாம் இங்க அண்மையில ஒரு மடத்தை வைத்துக் கொண்டு அந்த சமயத்தை வளருங்கன்னு சொன்னாங்க அதனாலதான் தருமபுரத்துக்கு பக்கத்துல திருப்பநந்தாளன் ஒரு மடத்தை வைத்து நான்காவது குருமூர்த்திகள் திருப்பனந்தால் இருக்கு நான்காவது குருமூர்த்திகள் இருந்து இருந்தாலும் கூட ஏற்கனவே நான்கு பேர் இருந்த இடம் காசி ஆனதுனாலே காசி மடம் திருப்பனந்தாள் காசி மடம் என்று சொல்றோம் திருப்பனந்தாலும் தான் இருக்குது காசி மடம் இன்னைக்கும் கங்கை கரையில அருமையா குமாரசாமி மடம் இருக்குது குமாரசாமி குரூர் சுவாமி மடம் இருக்கு ஆகவே இப்பொழுது நேர்களை காசி கிடைக்கிறோம் அருமையா போனவங்க எல்லாம் ஞாபகம் போகாதவங்க கண்ணை மூடிட்டு பார்ப்போம் இப்பொழுது நேர கங்கையில் நேரம் அங்கிருந்து நீராடிய பிறகு நீரை ஒரு குமாரசாமி மடத்திலிருந்து விஸ்வநாத சுவாமி கோயில் ஒரு ஒன்னரை கிலோமீட்டர் இருக்கு தொலைவுதான் கொஞ்சம் கங்கைக்கு ரொம்ப அண்மையில இருக்கும் அருமையா சிவபிராணம் எல்லாம் பாராயணம் பண்ணிட்டு போறோம் சிவபிராணமும் நிறைவுபெறுகிறது கோயிலும் வந்துட்டு அதனால சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வரு சிவபுரத்தில் உள்ளார் சிவநடி கீழ் உள்ளார் விஸ்வநாதசாமி கோயில்ல ஒரு முனிவர் பெருமகனார் ரொம்ப அழகாக பெருமானுக்கு வழிபாடு செய்கிறார் அவர் பெயர் துர்வாசர்னு பேர் துர்வாசர் என்று முறையா செய்யறார் இல்ல என்ன முறை அப்படின்னு கேட்டா தெரியும் என்ன முறையா செய்யணும் அப்படின்னு கேட்டா நாமக்கர் சொன்னார் பெரும்பூலற் காலை மூழ்கி காலத்துல முதல்ல நீராடணும்த்தராகி நல்ல அன்பம் அப்பவே இருக்கணும் பெருமாண்டத்துல மலர் பிடிக்கும் இருக்கணும் மலரை மாலையாக தொடுக்கும்போது இருக்கணும் நிவேதன பொருளை எடுக்கும் இருக்கணும் பூசைப் பொருளை எல்லாம் அருகில் கொண்டு வரும்போது இருக்கணும் பிறகு அதுக்கு வந்து அந்த ஆடையை களையும் இருக்கணும் அந்த ஆடையை களைந்த பிறகு மீண்டும் அபிஷேகம் பண்ணும் இருக்கணும் அப்படி பண்ணும்போது எல்லாம் பெருமான நினைத்திலிருந்து பண்ணணும் காலை பெரும்ி அரும்போடு மலர்கள் கொண்டு அங்கே ஆர்வத்தை உள்ளே வைத்து தனக்கு இருக்கிற அந்த ஆர்வத்தை எல்லாம் வெளியில காட்டப்படாது சடங்காக அவங்க சொன்னாங்க சடங்காக இல்லாமல் ஒழுக்கமாக வைத்துக் கொள்ளும் இது கொண்டு அந்த ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல்விளக்கு விளக்க அருமையா ஏனும் தூபம் நல்ல சாம்பிராணி விதியினால் இடவல்லார்க்கு வழிபாடு செய்வெண்டவர்களுக்கு கரும்பீனில் கட்டி போல்வார் கடவுள் வீரத்தனாரி திருக்கடவுள் இருக்கிற பெருமான் கரும்பீனில் கட்டி போல்வார் என்று சொன்ன அப்படி செய்கிறாரி துர்வாசம் ரொம்ப அழகாக இருந்து அமைதியாக இருந்து நம்ம இப்ப எங்க எப்படி அருமையா விநாயகர் கோயில் சொன்ன மற்ற இடங்கள்லாம் பார்க்கும் போது ஓம் சுமுகாயன் மகா ஓம் ஏகதந்தாயன் மகா ஓம் கபிலாயன மகான் முழங்கும் இங்கே உம்பர்தரு தேனுமணி கசிவாயி உங்கரல் தேனூரி இன்பரசே பருகி பலகாலம் எந்த நூற்காததருவாயே தந்தை வளர்த்துளை கனியோணி அன்பர் பொருளோனி ஐந்து கருத்தானிமுகப் பெருமானி ரத்தினிரியில் அருமையாக இல்ல தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானிங்கிற மாதிரி தன்னார் தமிழில் முருக பெருமானுக்கு விநாயகப் பெருமானுகள் எல்லாம் அப்படி அவர் அருமையா செய்தார் அப்படி இருக்கும்போது அந்த முடியல இருக்கிற ஒரு மலர் அப்படியே கீழே கீழ அப்படி கையில எழுந்தார் பெருமான் திருமுடியில் இருக்கிறது பிரசாதம் பிர சொல் என்றுடம் சேடம்னா பெருமான் திருமுடியில் இருந்தோ அல்லது அவனுக்கு நிவேதனம் செய்யப்பட்ட அந்த பஞ்சாமிரதம் அதுக்கெல்லாம் சேடம்னு பேரு சேடம் அதுக்கு முன்னே இருக்கிறதா எனக்கு படல இரங்கலாளர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அருமையா இருந்து சங்கரைக்கும் நிவேதனமான நிவேதனமான பொருட்களுக்கு அந்த சேடமாக அப்படி விழுந்தது அந்த மலர் கையில ஏந்திட்ட கல்ல ஒத்திட்ட கல்லையில வச்ச வச்சு சொல்லுங்க எனக்கு கிடைத்திருக்கடிய பொருள் அல்லவா அதனால மிகுந்த மகிழ்ச்சி இந்த மலர் அப்படி விடதும் அது தன் கையில ஏந்தும்படியான அமைப்பு இருக்கிறதையும் அருள்வாளித்திருக்கிறான் என்று கருதி கொண்டார் ஆகவே நமக்கு முன்னே ஒரு பெரிய முனிவர் அழகாக விஸ்வநாத பெருமானுக்கு வழிபாடு செய்து அந்த வழிபாட்டினுடைய நாம் புண்ணிய பயனாக அந்த மலர் பெற்றதும் அதை கண்ணீர் ஒத்தி எல்லாம் பார்க்கிறோம் பார்த்துட்டு நாம் என்ன செய்யறோம் விஸ்வநாத பெருமான் நாமும் சென்று அந்த பூவோடு ஒவ்வொருத்தர் கியூல வழியா நிப்பாங்களாம் அது ஒருத்தர் ஒருத்தர் போய் வழிபாடு செய்த பிறகு அடுத்த அவசரப்படாம போயிட்டு இருந்தாங்க அவசரப்படாம போனா கியூங்கிறது இன்னைக்குதான் சுமந்தே தீ புகுவ அவர் பின் புகுவேன் போகும்போது முடி அடிச்சுக்கிட்டு நாம் போறையான்னு வித மாட்டோம் அவரும் வழிபாடுதான் செய்ய போறார் நாமும் வழிபாடு தான் செய்ய போறார் அதனால என்னது அவங்க பின்னாடி விட்டா கூட இல்லையா நீங்க வழிபாடு செய்யும் நீங்க வந்த பிறகு நான் போறேன் அப்படி அமைதியா செஞ்சாங்க நீர் சுமந்தேத்து புகுவார் அவர் பின் புகுவேன் அவரோடு முந்துவேன் இல்ல புகுவார் அவர் பின் புகுவேன் அப்படி இப்படி எல்லாம் நாமும் வழிபாடு இப்ப நமக்கு ஒரு கண் என்ன துர்வாச முனிவர் மேல ஒரு கண் இந்த நல்ல முனிவர் வழிபாடு செய்து மலரை வைத்துக் கொண்டு எங்கே இருக்கிறார் அங்கிருந்து நேர காசியில் இருந்து தேவலவத்துக்கு போனார் பலவன் ஏவா வான ஊர்தி எய்து என்பதும் முடித்து என்று புறநானூற்று பலவன் சொன்னது போல அருமையா அப்படி தேவலத்துக்கு போனார் நாமும் பார்த்தோம் பெருமானையும் உன்னை வணங்கியனுடைய வாய்ப்பினாலே இந்த முனிவர் பெருமானனோடு கூடவே சென்றா தேவலாம நினைக்கணும் வாங்கப்பா வானவனாடு வடி திறந்தடுமி என்று ஒரு பழம்பாட்டு வானவநாடு வடி திறந்தடுமி அப்படின்னு நமக்கும் வடி திறந்தது துர்வாசமணி ஒருவோர் போனோம் போனால் இப்பொழுது தேவலோகம் தேவலோகம் தேவலோகத்துல என்ன இவர் அந்த தேவலோகத்துக்கு போற நேரம் நாமெல்லாம் அவரை பின்பற்றி போற நேரத்துல இந்திரன் பவனி வந்து கொண்டிருக்கிறோம் அதுல பேரரசர்கள் பவனி வருவாங்க உலா போதல் அதான் அந்த பவனிங்கிறதா பின்னால உலா போதல் வந்து பிரபந்தம்லாம் தோண்டிட்டு உலானா அந்த ஊர் அப்படியே போய் அப்படி வர்றது தியானமேத அங்கிருப்பது மரியாதை செய்வாங்க அதை வரவேற்றுவாங்க அது ஒரு கூட பார்த்துட்டு அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா இவன் அந்த பவனி வருவதை பார்க்கின்ற பொழுது என்ன விருப்ப விடுப்பு நினைப்பு வரவேற்பு கொடுக்கும் நம்ம மக்கள் நம்ம இடத்துல அன்பா இருக்கிறாங்க என்பது ஒரு நினைப்பு அதான் திருவிழன் சொன்னா குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் மக்களோடு தழுவி தெரிவி அரசனும் மக்களும் அரசனர் தழுவி தருவி இருக்கணும் அது கூடிய ஆட்சி எனவே <laughs> தான் ஒரு குருவா இருந்தாலும் இந்திரன் ஒரு அரசன் அல்லவா அந்த தேவேந்திரன் அவனுக்கு ஒரு மதிப்பு இருக்கு அரசன் அதனால இந்த வழிபாட்டு மலரை கொடுக்கலாம் யானை மேல வந்து இந்த வழிபாட்டு மலரை புண்ணிய பேரான அந்த மலர் வந்ததே இங்க தாமரை மலர் விஸ்வநாத சாமி கோயில ஏற்றுக் கொடுத்தா என்ன செய்யணும் பெரியவங்க கொடுத்தா மற்றவங்க எப்படி வாங்கணும் ரெண்டு கை ஏந்தி வாங்கணும் ரெண்டு கை ரெண்டு தரம் அதுல ஒன்று கொடுப்பது குருநாதன் குருமூர்த்தி ஒத்திக்கல முன்னால யானை தள்ள வைச்சான் கொஞ்சம் செல்வ செருக்கோ ஒரு நாலு பேர் உனக்கு கடினமா இருக்கும்போது கொஞ்சம் நெறியா நடப்பா இன்பம் கடவுள் நினைக்க மாட்டேன் இன்பம் நெறியா நடக்க மாட்டேன் அதனால என்ன உனக்கு எப்பொழுதெல்லாம் நல்ல மகிழ்ச்சி இருக்கோ அப்பொழுதெல்லாம் துன்ப காலத்துல ஜாக்கிரா இருப்பாங்க ஒரு லட்சம் தினமனி எல்லாம் தினத்தந்தியெல்லாம் வந்து பேட்டி காணுது நீங்க ஒரு ரூபாய் கிடையாது ஒரு லட்சம் என்ன பண்ண போறீங்க அப்ப வரும்போது நான் இந்த ஒரு ஆரம்பிக்காது நினைக்கவே இல்லீங்க ஏதோ திருவருளால் கிடைச்சதுல என்ன சொல்ல போறேன் மகிழ்ச்சி வருகின்ற பொழுதுதான் உன்னுடைய மனம் வேறு மாதிரி போகும் அந்த மகிழ்ச்சி வருகின்ற பொழுது எச்சரிக்கையாருன்னு சொன்னவர் திருவள்ளுவர் தான் கெட்டாரை உள்ளுக மகிழ்ச்சியில் தாம் மைந்துரும் பொழுது உனக்கு மகிழ்ச்சி வருகின்ற பொழுது எச்சரிக்கை இல்லாமல் இருந்து என்ன யாரும் என்னென்ன பாடுபட்டாங்க தேவலகம்ல அதுக்கு மேலே அருமையா வாழலாம் திருக்குறள் படிக்க மாட்டேங்க புண்ணியமான கிள்ளுக்கே போச்சு ஒரே ஒரு நூல் படித்த அடி ஒடுத்தா திருக்குள் படிக்கிறான்னு சொல்லிட்டா போதும் சார் என்ன அஞ்சாறு நூல் படிக்க சொல்லாதீங்க ஒரே ஒரு நூல் தெரிஞ்சிருங்க அதுவரை நான் படிக்க மாட்டேன் திருக்குறள் போதுங்க எல்லா பொருளும் இதன் பார் இதன்கண் இல்லாத எப்பொருளும் இல்லையா பண்ண என் பண்ண அவ்வளவு அருமையான நூலது எனவே மகிழ்ச்சியில் மைந்தரும் பொழுது இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக அந்த திருக்குறள் படிக்கல இருந்தேன் இளைஞர்கள் வாங்கினா வச்சான் இவனே இவ்வளவு தூரம் மக்கள் தாமே உயிரிழந்தாங்க ஒரே கோபம் என்ன கோபம் பெருமான சேடம் அதனால வாங்கும் போதே உனக்கு என்ன மகிழ்ச்சியில எல்லாரும் பவனி வரும்போது அரசியை வாழ்க என் குற்றம் வாழ்க என் வெற்றி வாழ்க இல்ல அந்த வாழ்க்கை சொன்னதுல மயங்கி போயிட்டேன் அதனால இதை மதிக்கல இல்லவா செல்வன் செய்த உனக்கு இந்த செல்வம் பெருசா இருக்கலாம்டா ஞானிகளுக்கு இந்த செல்வம் எதை அறிவு இருப்பாங்க அருவருப்பாங்க பொருளற்றார் பூப்பர் ஒரு சால் தல்டா இன்னைக்கு என் குடிசை நாளைக்கு மாறி வீட்டுக்கு வருவான்டா ஆனா அருளற்றார் அற்றார் மற்ற ஆதலர் இது ஒரு லற்றார் பூப்பர் ஒரு கால் நீ குடிசையில இருக்கலாம் ஆனா ஒரு பத்தாண்டு சார் நான் செய்யாதீங்க வண்டியில ஒரு பயிரண்டு அது காலில் ரத்தம் வந்தாதான் எனக்கு மகிழ்ச்சி இப்படி செஞ்சேன் சார் பத்து வருஷம் அருளற்றார் அற்றார் மற்ற ஆதல் அறிது கல்லடி வாங்கி அது மாதிரி நீ வந்து குத்து வாங்கினாலே பாவம் தீராது ஆகவே பொருள் நீங்க பெற்று விடலாம் அருள் நீங்க சார் உலகத்திற்கு செல்வத்தில் செல்வம் எதுன்னார் அருட்செல்வம் தான் உடனே எங்கால் ஒரு சிலிப்பு கொடுத்தான் பொருட்செல்வம் என்னன்னு கேள்டா என்னன்னு கேள்வ அப்படியா பொருவ செல்ல சந்தேகம் வரும் மாறுபாடாக இருக்க அதே திருவள்ளுவர் தான் பொருள் செயல் வகை செய்ய பொருளை என்னது கால அஞ்சு மணிக்கு போனாக்கு அப்பாவு கூட கத்துக்கு அப்பாவும் பெரிய பிசினஸ் தெரிஞ்சவர் முத்து அதுல ஒளிஞ்ச போனாலும் அதனால அப்பா போனா குடலை அப்பா இப்ப கத்துக்கூட போன செய்க பொருளை பொருள் செய்யணும்டா செருனர் செருக்கறுக்கும் எகதின் கூறியதில் அதே தெருதான் ரொம்ப அருமையா சொன்னார் பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இந்த விளக்கு போட்டா எது வரைக்கும் தெரியுது எங்களுக்கும் தெரியுது போட்டா இந்த மாடி பூரா இது பண்ணுது இந்த விளக்கு போட்டாங்களா நீங்க நம்ம மரத்துக்கு வந்து தெரியுமா வெளியில தெரியுமா கேட்டு வந்து அது எப்படி தெரியும் அப்ப இந்த விளக்குக்கு பவர் இவ்வளவுதான் இந்த மாடியை தான் பண்ணுவோம் அல்லவா பொருள் இருந்தது பொருள் இருந்தா நீ ஆர்காட்ல அல்லது வந்து ரத்தனகிரியில மாடியாந்து துலா பணம் கேட்கலாம் நீ செல்வந்துபாயில பேசும்டா பணம் அங்க மலேசியாவில பேசும்டா பணம் கனடாவில் பேசும்டா பணம் ஹலோ போன எஸ்டிடி கனடாவில என்ன பண்ணிக்க எப்படி பிசினஸ் ரொம்ப அருமை எல்லாம் வீகல ஒரு வார்த்தை முடிச்சிக்கலாரு நல்லா பாத்து செஞ்சுட்டு பாப்பா எங்க இருக்காரு பாலமுரு போட்ட வழக்கு மாடிதான் கவர் பண்ணிச்சு செல்வம் என்ன துபாய் என்னவே திருவள்ளுவர் தான் என்று பாடிய திருவள்ளுவர் தான் இங்க என்ன சொன்னார் பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் இன்னைக்கு குடிச்ச நாளைக்கு மாடி வரலாம் ஆனா அருள் இல்லதாண்டா கடைசி வரைக்கும் இல்லாம பொருளுடைய மாண்பு வளம் அதனுடைய ஆற்றல் எல்லாம் தெரிந்த திருவள்ளுவர் தான் அருள் என்ற ஒன்றை நோக்கும் போது பின்தங்கி விடுகிறது உன்னிய மெய்யன் கூட யார் அருவருத்து தள்ளிய செல்வ தற்க அதனால நல்ல இறைவன்மா அன்புடைய செல்வத்தை அவர் தான் ஒருத்தர் அறிவார் தொண்டு அருமையா உழவார்கிற கல்லாம் செது நவரத்தனங்கள் நிலைமை அந்த உடவார பணி செய்கின்ற பொழுது என்ன மதிப்போ அந்த மதிப்பு தான் நவரத்தனம் கொடுத்தார் கொண்டுும் செல்வம் நமக்கு பணம் பெருசா இருக்கலாம் அவங்களுக்கு பெருசில் பெருசா இல்ல அதனால்தான் சேர்க்கிறார் பெருமான் அடியவர்கள் யார் செம்போனும் ஒக்கவே நோக்குவார் தண்ணீரும் ஒண்ணுதான் அவங்களுக்கு இப்ப ரொம்ப காவி ரொம்ப அருள் காபி இது திருமணத்திலிருந்து தர காபி அதோட காவி முப்பத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு காஃபி ஓட்ட வில அருள் ரொம்ப அருமையான இந்த மாதிரி இருக்கிற அந்த அருவருத்து சொல்லுகின்ற செல்வ தரிக்கினால் உங்களுடைய தந்து அவருக்கும் பெருமான் மாதிரி அஞ்சு முகம் இருந்தது அவனுக்கும் அப்பதான் ஒரு தலை கிளை முகம் யார பிர நாமும் கதை சட்டை வச்சு காலல்லாம் போட்டுக்கிறோம் நம்ம பிரதமரும் கால சட்டை கை கலர்லாம் சட்டை போட்டுருக்கார் அதனால நாம அவரும் உண்ண உண்மை ரஷியா அவரை கொடிக்கிட்டு பறந்துட்டு இருக்கிறார் நமக்கு ஏற பஸ்லயா அடையங்க நான் அவர் மாதிரி சட்டை போட்டுருக்கேன் சட்டையினால யாரையும் அவர் ஆயிடுவேன் ரஷ்யாவில பரபரப்பு கொடுத்து ஆவும் சொல்ல அப்படி